இங்கனம் இழுக்காய ஆதொண்டையன் என்பது முதலும் ஈரும் கெட்டு மண்டலத்தொடு புணர்ந்து தொண்டை மண்டலமென்றாயிற்றெனினும் மேற்குறித்த பல்வகை வழுவுகற்கும் பேரிடனாகத்தக்கது இடனறிந்து பிராண்டா தினவுண்ணி எரிவிர் புழுங்கிற்று என்பதற்கும் கருத்தறியாமற் கலப்பான் புகுந்து அறுத்தமிழுக்குமால் என்பதற்கும் இனம் என்று எல்குதற்கு இடனாம் ஆகலில் தொண்டை மண்டலமெனல் வலுவு தொண்டமண்டலம் எனல் வேண்டும் அவர் கூற்றாக விவகரித்தல் தொண்டைக்காடு உடைமையால் தொண்டை மண்டலம் எனல் வேண்டும் அதனை மறுத்தல் இங்கனம் தொண்ட மண்டல வரலாற்றை வகுக்கும் காப்பியத்திற்கண்டதேயன்று இவ்வாறு உண்டென்று அறிஞரான் இதுகாரும் யாம் கேட்டதுமின்று ஆகலின் வலுவாம் இஃது வழியறியாக்கன்று குழிவழியா சென்று என்பதற்கினம் இங்கனம் வழியறியாது மொழியினும் பொய்கூறினும் பொருந்த கூறுக என்னும் இழிந்தோர் வழக்கின்கண்ணும் ஏற்புடைத்தன்று என்னை எனின் காஞ்சி தில்லை என்னும் மரபு பெயர்கள் ஒற்றுமை உரிமை குறித்து காஞ்சியைக் கண்டு தில்லையை அடைந்தானென்று வழங்கப்படுகின்றன அங்கனம் தொண்டையைக் கண்டு என்று எவ்வகை வழக்கினும் வழங்கப்பட்டதின்று ஆகலின் என்க இதனாலும் தொண்ட மண்டலம் எனல் வேண்டும் அவர் கூற்றாக விவகரித்தல் தொண்டைமான் என்னும் பெயருள் வேற்றுவோர் அறையன் இருந்து அதிகரித்தமையின் தொண்டைமான் மண்டலமென்பது மான் கெட்டு அங்கனமாயிற்று ஆகலில் தொண்டை மண்டலமெனல் வேண்டும் அதனை மறுத்தல் இங்கனும் புனரினும் மேற்குறித்த வழுவு நிலைகற்கு இடநாம் அன்றி தொண்டைமானென்பதே வழு என்னை தொண்டைமானென்பது தனிமொழி தொடர்மொழி என்பவற்றுள் எம்மொழி விடை தனிமொழி வினா தனிமொழியாயின் இதற்கு முதநிலை இறுதிநிலை இடைநிலை என்னை விடை தொண்டை முதநிலை ஆண் கடைநிலை மகரம் இடைநிலையாம் அதனை மறுத்தல் என்னின் முதநிலைக்கும் இறுதிநிலைக்கும் இடைப்பாடு ஒத்து நிற்பது இங்கனம் வருகும் பெயர்கட்கு இடைநிலை ஈண்டு முதநிலை ஈற்று ஐகார குறுக்கம் விளங்கி பொருத்திசைப்ப இடைப்பாடின்றி இறுதிநிலையோடு இணைந்து வேறு குறித்தலில் இடைநிலையில் அமைவின்று அந்நீரன்றி ஆநீரு ஆறிரந்தன்றி ஐந்திரந்தியையும் தொடர்மொழி பெயர்க்கன்றி இங்கனம் உரித்தாவதன்று நயப்பாட்டின்மையின் ஆகலின் இறுதி நிலையியலும் அமைவின்று விகாரத்தால் வேறு குறித்தலின் முதல் நிலையியலும் அமைவின்று அல்லதுவும் இத்திடைநிலையாயின் கோமான் என்பதற்கும் அங்கனம் இடைநிலையாக வேண்டும் அங்கனமாயின் கோ இம் ஆண் இவற்றுள் கோ அறையன் எண்ணின் ஆண்பிகுதி அதிகரிப்பின்றி மூங்கை போலும் யானை உண்ட கனிபோலும் பெயர்ச்சியும் பயனுமின்றி வட்சன் மரணி நின்றது ஆகலின் இஃது இங்கணமன்று ஆகலின் அஃது அங்கணமன்று இஃது கைபடலியான் பொய்படல் ஒன்றோ என்பதற்கு எனம் இண்டு தொடர்மொழியாய் கோன்மன் கோமான் என நிலைமொழி இருகட்டு வருமொழி முதல் நீண்டது இதனை வழுதிமன் என்னும் காப்பிய வழக்கானும் கண்டுணர்க அன்றி கோன் மகான் கோமான் என நிலைமொழி இருகட்டு வறுமொழி வடமொழியாதலின் விகாரம் பெற்று கோமான் என்றாயது அன்றி போன்மான் என நிலைமொழி இருகெட்டு போமான் என்றாயது இங்கனமே தொண்டன் மண் தொண்டன் மகான் தொண்டன்மான் என்பன தொண்டமான் என்றாயது மன் மகான் மான் என்பவைக்கு பெருமை உடையவன் என்பது பொருள் ஆகலின் தொண்டைமான் எனல் வழு தொண்டமான் எனல் வேண்டும் இங்கனமே சேரன்மான் சேரமான் மலையன்மான் மலையமான் முதலியவும் காண்க ஆகலின் மண்டலத்தோடு கூடிய வழி தொண்ட மண்டலமெனல் வேண்டும் அன்றி தொண்ட நாடெனல் வேண்டும் தொண்டை நாடெனல் வலுவு என்னை சேரநாடு சேரநாடு சோழன் நாடு சோழ பாண்டியன் நாடு பாண்டிய நாடு மலையன் நாடு மலைய நாடு தொண்டன் நாடு தொண்ட எனல் வரவு ஆகலின் தொண்டாடு எனில் அடியன் என்ன முதல் வேறு குறிக்குமேயெனெனின் அங்கனங் குறிப்பதில் ஆற்றலும் இன்று இன்று என்னை ஆவென்பது கரணவிடயமாக நின்று உரியானை குறிக்கின்றது ஆகலின் அன்றி உடையானை அன்றி உடைமை இன்று ஆகலின் என்க இங்கனம் பல்வகையார் சொல்வகை செய்தலென் தொண்டை மண்டலம் எனின் மேற்குறித்த வண்ணம் உரிமை மலைவு பொருண்மலைவு மரபு மலைவு வழக்கு மலைவு தகுதி மலைவு ஐயம் கவறுகோள் மயக்கம் வேற்றுக்குறிப்பு வேற்றுரிமை நிலைமை நியதியின்மை இய்பின்மை சொல்வழி சிதைவு பொருள்வழி சிதைவு இன்னிசை வண்ண சிதைவு பிளவுபாடு முதலிய பல்வகை வழுக்கற்கு இடனாம் அன்றி ஆதுண்டை என்பதன் ஈற்று ஐகார குறுக்கம் குற்றலகே பெற்றது தொண்டை என்பதன் ஈற்று ஐகார குறுக்கம் குற்றலகோடு ஒற்றலகு பெற்றது என்னை ஆதுண்டை ஆ தொன் டை ஈரழகு ஓரழகு முதலிடைப்பாடு இருகலை நடுவிடைப்பாடு கார்கலை கடையடைப்பாடு முக்கார்கலை ஆகலின் ஆதொண்டை ஈற்று ஐகாரகுறுக்கம் குற்றலகே பெற்றது தொண்டை தொன் டைரழகு அரையலகு முன்னிடைப்பாடு கார்கலை பின்னிடைப்பாடு அரைக்கலை ஆகலின் தொண்டை ஈற்று ஐகாரகுறுக்கம் குற்றலகோடு ஒற்றலகும் பெற்றது இங்கனம் தொண்டை மண்டலத்தோடு புனருங்கால் மண் ட ல இம் ஓரழகு அரையழகு ஓரழகு அறையழகு நான்கிடைப்பாடு கால் கால் அறை அறை பெற்று வேற்றிசை விரவி நிற்றலின் புணர்ச்சியடை ஐங்கலையை பெற்று பிரிந்து வேறு குறிக்கின்றது அகலினும் தொண்டை மண்டலமெனல் வழு தொண்டமண்டலம் எனல் வேண்டும் இங்கனம் பெயர்கோள்கட்கு இயற்ொற்பெயர் முதலிய சொல்விரிப்பெயர் முதலிய செஞ்சொற்பெயர் முதலிய சாதிக்கூற்று பெயர் முதலிய ஒருமொழிப்பெயர் முதலிய உயர்திணைப்பெயர் முதலிய பார்ப்பெயர் முதலிய பொதுவியற் பொதுப்பெயர் முதலிய தன்மைப்பெயர் முதலிய வழக்குபெயர் முதலிய வெளிப்படைப்பெயர் முதலிய வரையியன் அடைப்பெயர் முதலிய உயர் உரிமை பெயர் முதலிய சிறப்பு நிலைப்பெயர் முதலிய சித்து பொருட்பெயர் முதலிய இடுகுறி பெயர் முதலிய மரபு நிலைப்பெயர் முதலிய எழுத்து தொடர்பெயர் முதலிய பொருள் நிலை பகுபதப்பெயர் முதலிய பெருஞ்சொல்லாட்சி பெயர் முதலிய முதநூல் வாய்ப்பாட்டு பெயர் முதலிய இவை முதற் பெயர் பாகுபாடுகளின் இலக்கணங்களும் எழுத்துப்புணர்ச்சி பதப்புணர்ச்சி தொடர்பு புணர்ச்சி பொருட்புணர்ச்சி வண்ணப்புணர்ச்சி அளவு புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி சமநிலை புணர்ச்சி கலவை புணர்ச்சி தெருநிலை புணர்ச்சி குறிப்பு புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சி ஒற்றுமை புணர்ச்சி சிறப்புடை புணர்ச்சி பொது உடைப்புணர்ச்சி இருமை புணர்ச்சி முதலிய புணர்ச்சி இலக்கணங்களும் கூர்ந்து உணராக்கு தொண்ட மண்டலம் என்பதின் இலக்கணமும் புலப்படுவதன்று இங்கனணம் உணரமாட்டாதார் ஆதொண்ட சக்கரவர்த்தி என்பவர் தாம் அரசுெய்யும் காலத்தில் தம்மார் கட்டுவித்த ஆலயங்களில் தம் பெயர் இளைச்சினை சிலையின் கண் ஆண்டும் ஆதொண்ட என்றே இலக்கண அமைதி பெற்றிருக்கின்றது இதனை திருவழிதாயம் திருமுல்லைவாயில் முதலிய சிவத்தலங்களில் சென்றேனும் கண்டு இஃது இன்னும் கூறில் பெருகும் தொண்ட மண்டலம் என்பதை தொண்டை மண்டலம் என்று இச்சென்னை நகரில் இருக்கின்ற வித்துவான்களில் சிலர் மாறாக வழங்க அது குறித்து சில பிரபுக்களும் வித்துவான்களும் உபாத்தியாயர்களும் இவ்விரண்டில் இலக்கண அமைதியும் உலக வழக்கும் உள்ளது யாது அதனை ஒருவாறு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடி சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை அவர்களால் தெரிவிக்கப்பட்டது பெயர் இலக்கணம் முற்றிற்று